அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை பயனில பாரித்து உரைக்கும் உரை நயனிலன் என்பதை சொல்லும் ஒருவன் பயனற்ற சொற்களை வகைப்படுத்தியும் விரித்தும் அழகாகவும் திறமையாகவும் பேசும் பேச்சானது அவன் எந்த நற்செயலையும் செய்ய மாட்டாதவன் என்பதை எடுத்து காட்டிவிடும் சொல்லுதல் யாருக்கும் எளிது என்ற ஆப்த மொழியினால் நல்ல சொற்களும் கூட பயன் தராதபோது எளிதாகிவிடுகின்றன என்று அருள்கிறார் ஆனால் பயனற்ற சொற்களையே ஒருவன் பேசினால் அதுவும் அப்பயனற்ற சொற்களை பேச தன் திறமை அனைத்தையும் பயன்படுத்தி கற்பனை வைத்து பேசுவானே ஆனால் அவன் எந்த செயலுக்கும் பயன்பட மாட்டான் என்பது கருத்து பாரித்தல் என்றால் பறக்க விரித்து பேசுதல் என்று பொருள் நயம் என்ற சொல்லுக்கு நன்மை இன்பம் நியாயம் என மூன்று பொருட்கள் மூன்று அர்த்தங்கள் இருக்கின்றன நன்றும் இன்பமும் நியாயமும் நயன் எனல் பிங்களந்தை இங்கு அறம் நியாயம் என்ற பொருளில் வந்திருக்கிறது நியாயங்கிறது அறம் என்று அர்த்தம் பண்ணணும் உள்ளத்தில் நயன் இருந்தால் உரையில் பயன் இருக்கும் நயன் இன்று நன்மை பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் இனியவை குரலில் தொண்ணூற்றி ஏழாவது பார்த்தோம் பயன் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயன் உடையான் கண் படின் ஈகையில் இருநூத்தி இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் நான்மணிக்கடிகை பாடல் எழுபத்தி ஏழு இவ்வாறு சொல்லால் அறிவ ஒருவனை மெல்லன்ற நீரான் அறிப மடுவினை யார்கண்ணும் ஒப்புரவினான் அறிப சான்றாண்மை மைக்கண் மகிழான் அறிப நரா ஒருவனுடைய நன்மை தீமைகளை அவன் கூறுகின்ற சொற்களால் அறிஞர்கள் அறிந்து கொள்வார்கள் மடுவின் மென்மையான தன்மையை நீரால் அறிவார்கள் பெருந்தன்மையை யார்மாட்டும் ஒப்ப நடக்கும் நடுவு நிலைமையால் அறிவார்கள் கள் குடித்ததை ஒருவனது உடலில் ஏற்படும் மாற்றத்தால் அறிவர் என்பது இந்த பாடலின் பொருள் பதவுரை படிப்போம் பயனில பயனற்ற சொற்களை ஒருவன் பாரித்து மிக விரிவாகக் கூறுவானேயானால் அவ்வாறு உரைக்கும் உரை கூறுகின்ற சொற்களே அவன் நயன் இளன் என்பது அறத்தை உணராதவன் என்பதை சொல்லும் காட்டித்தரும் பயனற்ற சொற்களை ஒருவன் மிக விரிவாகக் கூறுவானேயானால் அவ்வாறு கூறுகின்ற சொற்களே அவன் அறத்தை உணராதவன் என்பதை காட்டித் தரும் நயன் இளன் என்பது சொல்லும் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள்